வாழ்க்கையில் சிறந்தவற்றில் அவர்களுக்கு நன்மை உண்டு அல்லாஹுவின் வழியில் தன் குதிரையை தடுத்து வைத்து காத்திருக்கிறார் அப்போது அவர் போரின் அழைப்பையோ வேறு திடுக்கிடும் சப்தத்தையோ கேட்டபோது தான் கொல்லப்படுவதையோ அல்லது மரணம் அடைவதற்கோ வாய்ப்பிருந்தும் அதை பொருட்படுத்தாமல் அந்த இடத்தை நோக்கி பறக்கிறார் அவரும் ஒரு மனிதர் இந்த மலைகளின் உச்சியில் அல்லது இந்த ஓடைகளில் ஒன்றில் ஆடுகளை தொழுகையை பேணி ஜக்காத்தையும் கொடுத்து மரணம் ஏற்படும் வரை தன் இறைவனை வணங்குகிறார் இவர்களின் வாழ்க்கையை சிறந்ததாகவும் மக்களில் இதைவிட சிறந்தவர் வேறில்லை என்று நபி சொல்லு அணி செல்லம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் ஒன்று